பாடம் இருபத்தி எட்டு இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் அவர் மக்களையும் மக்கள் அவரையும் முன்னோக்குவது இபனு உமரது அல்லாஹர்கள் மற்றும் அனுசரதி அல்லாஹ் அவர்கள் ஆகியோர் இமாமை முன்னோக்குபவர்களாக இருந்துள்ளனர்